எங்களுக்கு அருகில் உகது மலை இருந்தது அப்போது அபூதர் அவர்களே என நபிசல்லாக அவர்கள் அழைத்தார்கள் இறைதூதர் அவர்களே இதோ நான் உங்கள் அருகில் உள்ளேன் என்று கூறினேன் அப்போது அவர்கள் என்னிடம் முகது போன்ற அளவுக்கு தங்கம் இருந்து என்னிடம் அது மூன்று நாட்கள் தொடர்ந்து இருந்து என்னிடம் அதில் ஒரு தீனார் இருப்பது கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது இருப்பினும் கடனுக்காக நான் ஒதுக்கி வைத்தது மற்றும் அல்லாஹுவின் அடியார்களில் இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு இவ்வளவு என கூறி ஒதுக்கி வைத்தது என உள்ளதை தவிர என்று கூறினார்கள் இதை நபிசல்லும் அவர்கள் கூறும்போது வலது தன் இடது பின்னே என சமீங்க செய்தார்கள் சென்று நிச்சயமாக உலகில் அதிகமான செல்வம் உள்ளவர் மறுமை நாளில் குறைவான வசதிகளை பெற்றிருப்பார்கள் ஆனால் இவ்வாறு இவ்வாறு இவ்வாறு என கூறி செலவழித்தவர் தவிர என்று நபி செல்லப்பாகவும் அணிகம் அவர்கள் கூறினார்கள் அப்போது தன் இடது தன் வலது தனக்கு பின்ன சமிகை செய்தார்கள் இது மாதிரியான நபர்கள் குறைவான நபர்களே என்றும் நபி சொல்லமாக இந்த இடத்தில் நீர் இருப்பார்கள் நான் உம்மிடம் வரும் நீர் நகர என்று என்னிடம் கூறினார்கள் பின்பு இரவின் இருளில் நடந்து சென்று மறைந்து விட்டார்கள் அப்போது நான் பெரும் சப்தம் ஒன்றை கேட்டேன் நபி சொல்லு அலிஹி வல்லம் அவர்களை எவரேனும் தாக்கிவிட்டார்களோ என்று பயந்தேன் உடனே அவர்களிடம் நான் போகலாம் என விரும்பினேன் எனினும் நான் வரும் வரை அவ்விடத்தை விட்டும் நகராதியதை நான் நினைத்தேன் எனவே நான் நகரவில்லை சிறிது நேரம் கழித்து என்னிடம் அவர்கள் வந்தார்கள் அப்போது அவர்களிடம் பெரும் சப்தத்தை கேட்டேன் அதனால் பயந்தேன் என்று கூறினேன் நீர் அந்த சப்தத்தை கேட்டீரா என்று கேட்டார்கள் என்றேன் ஜிப்ரில் அலி அவர்கள் ஒருவர் அல்லாஹூக்கு இணை வைக்காமல் நுழைவார் என்று ஜிபிரில் கூறினார் என நபி சொல்லும் அணை செல்லம் அவர்கள் கூறினார்கள் இது குஹாரியின் हुं